அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள இந்திய சி மனுவில் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு அமைதி அரசர் ஒருவர் தன் மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் ஓவியமாக வரைந்து மிக சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர் அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார் அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏறி இருப்பது போல் ஓவியம் ஒன்று இருந்தது அது மிகவும் சிறப்பாக இருந்தது பார்த்தவுடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி காட்டியிருந்தனர் ஒரு ஓவியத்தில் ஒரு மலைமெல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது அதிலேயே இடியோடு மலை கொட்டி சற்று உற்று பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார் அந்த ஓவியர் வந்தார் இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று இவை எல்லாம் இருக்கும் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்றார் ஆம் நாமும் நம் வாழ்வில் அமைதியை உணர்வோம் அந்த உண்மையான அமைதியை நாம் பெற்றுக் நன்றி